அப்படி பாதிக்காம மெதுவா மெதுவா மெதுவா இந்த அனுபூதியோட பலம் வந்து அந்த விஷயங்களையும் அபிபவம் பண்றது அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் கொடுத்ததாக்கும் பாகவதீம் எக்ஸாம்பிள் அது சாத்தியமாகுமோ சாத்தியமாகலையோ இமேஜினேஷனோ என்னவோ ஆனாலும் அக்னியில போட்டாலும் அக்னி சூடலை ஜலத்தில் போட்டாலும் ஜலம் சூடலைன்னா பொருள் பொருளோட சுபாவத்தை மாத்தாது ஆனா ஞான பலம் என்ன பண்றது வஸ்துவோட சுபாவத்தையே மாத்திர மாதிரி ஒரு ஞானபலம் அதுவும் வந்து அவர் மனநிதி தியாசனத்துல வரல குரு உபதேசம் பண்ணார் அப்படியே எடுத்துன்னுட்டான் இல்லையா அவன் என்ன சொல்றான் பகவானை தவிர ஒண்ணுமே தெரியலேங்கிறான் துவம் வாயுரக் அவ நிர்வியுமாத்த பிராணேந்திரியாணி ஹிருதம் சிதனு சர்வம் பூமன் மனோவசா நிருக்தனசாலேயோ இந்திரியங்களாலேயோ தெரிஞ்சுக்கிற ஒரு பொருளும் எல்லாம் நீதானே வெளியில விஷயங்களாகவும் உள்ள மனசாகவும் புத்தியாகவும் ஆத்மாவாகவும் நீதான் இருக்க அந்த ஒரு ஞானம் வாசுதேவ சர்வம் ஈஷாவாசியமிதம் அப்படிங்கறது ரொம்ப சுலபமா எடுத்துட்டான் குருவா வாக்கியத்துல அதனால அந்நியமே அவனுக்கு தெரியல ஜமோ அனியோ எதுவும் விஷமோ எதுவும் ஆத்மாவிலிருந்து அந்நியமா தெரியல அது இந்த பக்தா கதையில எல்லாம் கூட பார்க்கிறோம் மீரா சொன்ன விஷம் கொடுத்தா அதை குடிச்சுட்டு அதுவும் பகவான் பிரசாதன்னு எடுத்துட அப்பர் தேவாரத்தில் சொல்றாரு சுனாம்பு போட்டாலும் இன்னும் பரவாயில்ல கல்ல கட்டி கடலில் போட்டாலும் பரவாயில்லைங்கிறோம் என்ன அந்த பகவத் தத்துவத்தை அப்படி சர்வ வியாபித்துவமா பண்ண முடியுமாங்கிறது தான் ஒரு சாதகனோட விஷயத்துல கொஸ்டின் அதெல்லாம் வந்து இவனுக்கு வாசனைங்கிற வாசனை என்னதுன்னா நம்மளோட நம்பிக்கை தான் வாசனை விஷயங்கள் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கோம் அதுக்கு பேரு தான் வாசனை அதே மாதிரி நம்மளால முடியாது நம்பினா முடியாது சொன்னா பகவான் கிட்ட பகவானே இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி நம்பு அது அந்த நம்பிக்கையை மாத்தறதுக்கு இன்னொரு ஜென்மா வேண்டி வரும் நீ எதை நீ தீர்மானம் பண்ணிக்கணும் இது எழுச்சுன்னு கஷ்டம் இந்த ஜென்ம ஆயிரு அடுத்த நம்பிக்கையை நீக்கம் இன்னொரு ஜென்மா நம்பிக்கைங்கிறது நீ தீர்மானம் தானே இது பௌருஷமா விதியா விதிங்கிற உபதேசமே எதுக்கு கொடுக்கப்படுறதுன்னா முடிஞ்சதுல நீ சிந்த பண்ணாம இருக்க விதிப்பா விட்டுடுங்கிறதுக்கு நீ எ தீர்மான அடைய முடியும் சிருஷ்டி சம்ஹாரங்களுக்கெல்லாம் மூலகாரணமா இருக்கிற சேதனைனா உள்ள இருக்கு முடியும் அப்படி நிச்சயம் பண்ணினா முடியும் அதனால்தான் சில சமயத்தில் நம்ம முடியாட்டம் வந்து மகாபுருஷன் சட்டுன்னு கிளம்பிவிடும் முடியாது இப்படியும் தீர்மானம் பண்ண அப்படியே நிற்கும் அந்த தீர்மானமே நம்மளோடய அதனால என்ன சங்கல்பம் பண்ணணும் எப்படி தீர்மானம் பண்ணணும்ங்கிறதுலாம் கூட ஜாக்கிரதையா இருக்கணும் சும்மா நம்மளா வந்து எதையோ நம்மளா ஏதோ ஹம்பிள் ஹியூமிலிட்டி நினைச்சதுலாம் நம்மளால முடியாது முடியாதுதான் அப்படியே உட்காந்துடும் முடியும்னு நிச்சயம் பண்ணப்படாது முடியாதுன்னு நிச்சயம் பண்ணப்படாது குரு வச்சனத்தில் ஸ்ரத்த வேணும் சாஸ்திர பாஷ்யம் எழுதுறதுக்கு உட்காரணம் அப்படி இருந்தால் நடந்துடும் அதனால இத வந்து அந்த விதத்துல வீரியம் என்ன இந்த அறிவோடு பலத்துல லௌகிக விஷயங்கள் லோகத்துல இருக்கிற துன்பங்கள் கஷ்டங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வர போதும் ஆத்மஸ்மிருதிய விட்டு வளகாம ஆத்மானுபவத்தை விட்டு வளகாம இருக்கிறதுக்கு பேரு வீரியம் ஏதோ சொல்றா சதாசிவபிரமெ என்றால் கையவெட்டினா தெரியலேங்கிறாலே அதெல்லாம் இதை சொல்றதுக்குதான் அந்த திருஷ்டாந்தம் கைய வெட்டினா தெரியல கைய வெட்டினா தெரியாட்டாலும் பரவாயில்ல கொஞ்சமாவது வாழ்க்கையில் ஏதோ ஹாஸ்பிட்டலை வயசா எடுத்து கஷ்டம் வந்தது பாடிக்கெல்லாம் வர போதும் அதை தாங்கிக்கிறதுக்கு சகனம் சர்வதுக்கா நாம் அப்பிரதிகார பூர்வகம் சிந்தா விலாபரித்தம் சா திதிக்ஷா நிகத்தியதே இதெல்லாம் வர இருக்கிறதுக்கு முடியணமான இப்பவே அந்த தபசு பண்ண பண்ண வார்தக்கியத்துல கஷ்டங்கள்லாம் வரபோதும் ஏன்னா நமக்கு ஈஸ்வரன் என்னென்ன போர்ஸ் பவர் கொடுத்துருக்காரோ அதை யூஸ் பண்ண தான் அந்த பவர் எந்தெந்த பவரை நாம யூஸ் பண்ணலையோ அதை அது துருபிடிச்சு போய்டும் நம்மள நிறைய பேர் சேவை பண்ணினா வச்சு அப்போ இந்த கஷ்டம் வந்துடும் கையை நீட்டுறதுக்குள்ள யாரோ கொண்டு வந்தோம் கொஞ்ச நாளத்துக்கு கையே ஒர்க் ஒரு நவாபு அவருக்கு வந்து பிரிட்டிஷ் அட்டாக் பண்ணினாலும் வேடிக்கைய சொல்ல முன்னூறு கல்யாணம் பண்ணி அவனுக்கு சேவைக்கார அவ்வளவு பணம் இருக்கான் அட்டாக் பண்ண வந்த இடத்துல ஓடி போயிட்டான் நினைச்சா ஓடி போயிருக்கலாம் இவாழி பிரிட்டிஷே வந்து போனா போட்டோம் அந்த சோபாவிலேயே உட்கார்ந்து இருக்கான் அப்ப மொழ பிடிச்ச அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓடலன்னா ஷூ போடுறதுக்கு வேலை காரணம் இந்திரியங்களுக்கு எல்லாமே ஆளை தேடி நமக்கு இருக்கிற சக்தியே போயிடும் அதனால வீரியம் என்ன நமக்கு எது பவர் இருக்கோ அதுல சகனம்ங்கிறது ஒரு பவர் தாங்கிக்கிறது ஒரு பவர் அது சாதக தசையிலேயே முன்னாலேயே வேதாந்த சிரமணத்துக்கு முன்னாலேயே அது இருக்கணும் சகனம் சர்வதுக்கான அப்பிரதீகாரபூர்வம் சிந்தா விலாபரகிதம் விலபிக்காம அழாம வாழ்க்கையில் வரதை எல்லாம் தாங்கிண்டு தாங்கிண்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹிமாலயத்துல ஒரு இதுக்கு மேல போய் தடுப்புல பார்த்தா சில பேர்ல உட்காந்துருப்பான் உஷாத்து போட்டுக்காம ஒன்னும் போட்டுக்காம ஞானிகள் எல்லாம் சொல்ல முடியாது சாதாரண ஜனங்களே இருப்பான் என்ன அக்ளெமிடைஸ்ட் அப்புறம் பரவாயில்ல நமக்கு இந்த மோட்ல போய் ஆக்சிஜன் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு தணருவோம் மெதுவாக நடந்து போனா தெரியாது அதே போலதான் வாழ்க்கையிலேயே அந்தந்த அனுபவங்கள் அக்ளமடைஸ் ஆயிட்டோம் அமிர்தத்வாய கல்பத்தே அமிர்தம் அமிர்தம் அவிதினாயுக்தம் தீவிரம் சம்பத்தியதே விஷம் விஷம் கூட கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்குள்ளீனும் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களும் அப்படி எப்படி பிரகிருதிக்குள்ள லீனம் ஆயிடுதானா நம்ம நேச்சரோட பார்ட் ஆயிடுறா நமக்கு தெரியவே தெரியாது அவனை ஒன்னும் பண்ணாது கஷ்டப்படுத்தாது அது அவங்க கிட்டே விட்டு நிற்கிறவரை கஷ்டப்படுத்தும் அண்ணன் போய் நம்ம பாடி பார்ட்டான கஷ்டப்படுத்தாது செப்பரேட்டா உட்காந்து நமக்கே தெரியும் ஏதோ அங்கிருந்து வந்தோம் எதோ வாங்கி சாப்பிட்டா அங்க கிடைச்சது இங்க கிடச்சது நன்னா இருக்குன்னு வாங்கி வாங்கி உள்ள போட்டுனா உள்ள போய் உட்காந்துன்னு வெளியிலேயே வராது அப்புறம் என்ன பண்ண பாடிய பாடிய அந்நியமா இருக்கிறது தெரியும் நம்மளை கஷ்டப்படுத்தும் ஏனும் ஹினஸ்தி கஷ்டம் கொடுக்கும் அதுவே நமக்குள்ள லீனம் கஷ்டமே கொடுக்காது அதுபோல வாழ்க்கையில் இருக்கிற அனுபவங்களும் தாங்கி தாங்கிக்கிறதுக்கு வேற போய் தாங்கிக்க முடியாம நம்ம வேற வழி கண்டுபிடிச்சுட்டே இருந்தோம்னா தாங்கிக்கிறது பவர் டெவலப் ஆகாது நமக்கு ஈஸ்வரன் தந்திருக்கிற சின்ன சின்ன பவரை நாம உபயோகப்படுத்தாம வேற எதையோ தேடின்னு இருந்தோம்னா அதெல்லாம் நமக்கு ஒத்தாசே பண்ணாரு அதனால இது சின்ன விஷயங்கள் பவர் தாங்கிக்கோ எவ்வளோதான் தியாகராஜர் சொல்றார் பகவான்கிட்ட போய் அழுதா பகவான் தாங்கிக்கோன்னாராம் வாழ்க்கை கஷ்டத்தை ராமர் தாங்கிக்கோ அப்படின்னு இதுக்கான உங்ககிட்ட வந்தேன் பூஜை புஷ்பம் போட்டா வாங்கிக்கிறேன் நிவேத்தியம் கொடுத்தா வாங்கிக்கிறேன் தீபாராதனை காட்டினா வாங்கிக்கிறேன் கஷ்டத்தை சொன்னா தாங்கிக்கும் அதுதான்ப்பா வழி நான் பாகவத்ல அப்படிதான் அவள் அப்படிதான் இருந்தான் சகனம் சர்வதுக்கான அப்பிரதீகாரபூர்வகம் சிந்தா விலாபரகிதம் திதிக்ஷஸ்வ கீத தொடங்குறபோதே பகவான் அப்படிதானே திதிஷஸ்வாரத தாங்கிக்க அப்படி தாங்கிக்க படிச்சுண்டா கொஞ்ச நேரத்துல வெசர்கிறது பாருங்கோ இப்பெல்லாம் நமக்கு விசர்க்கறதுக்கே நமக்கு அவகாசம் இல்லை ஆனா நம்ம பார்த்தோம்னா நல்லா தாங்க முடியாம இருக்கும் பழக்கம் இல்லாதவன் கொஞ்ச நேரம் கி நல்லா வேர்த்து விட்டு விட்டு தானா அப்படி சுகமா இருக்கும் எதுவுமே பிரகிருதிய நமக்கு தாங்க முடியாதது ஈஸ்வரன் கொடுக்கவே மாட்டான் எதுவும் கொடுத்துருக்காருன்னா அதை தாங்கிக்கிற பவரும் நிச்சயமா நமக்குள்ள இருக்கும் அதை நம்ம எடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த அனுபவமே வரது இப்படி அந்த விஷயங்களை அந்த அதனால வீரியம் வீரியம் வித்யா விந்தத்தை அமிர்தம் வித்தியை என்ன கொடுக்கறது அமிர்தத் அமிர்தத்னா என்ன நம்ம சுவாபாவிகமான ஸ்வரூபமான நிலை அது மரணமில்லா தன்மை நமக்கு இருக்கு நினைச்சா கூட நம்மளால செத்து போக முடியாது சும்மா மரணம் நம்ம சொல்றோமே தவிர அது உருப்போய் யாரும் மத கிடையாது ரமண பகவான் மரிச்சு பார்த்துட்டு வந்து சொன்னார் மரணம் இல்லை மரணத்தை பார்த்துட்டு வந்துட்டு சொன்னார் மரணம் இல்லை இறப்புக்குள்ள போயிட்டு வந்துட்டு சொன்னார் இறப்பு இல்லை தூர கேந்து பார்த்தாரு அமிர்தம் செய்வ சதசாக அர்ஜுன பகவான் கீதையில சொன்னார் அமிர்தமும் நான் தான் அப்புறம் என்ன பயப்படுறது மிருத்யவே சுவாஹா மிருத்யவே ஸ்வஹா நமோ பகவத்தே ருத்ராய மிருத்யவே மிருத்யுர்மே பாகி மிருத்யுர்மே எப்படி பாகி எப்படி காப்பாத்துறது மிருத்யுவே அவனோட ஸ்வரூபம் தான் அமிர்தமும் அவன்தான் மிருத்தவும் அவன்தான் மரணமும் அவன்தான் மரணம் இல்லாதன்மையும் அவன்தான் மரணம்ங்கிறத என்னத்தை சொல்றோம் ஷரீராதிகள் இல்லாம இருந்த மரணம் சொல்றோம் அது முன்னாலேயும் இல்லை அது போனதுக்கு அப்புறம்தான் தெரிய போறது சுசுப்தியில தினமும் பயப்படுறோமா சுசுப்தியில சரீராதிகள் இல்லாம ஆறுது பயப்படுறோம் அதேதான் வரப்போறது அது நமக்கு தெரியாம தெரியறதுனால தான் வயசார்த்த சில பேர் பிரார்த்தனையே பண்றா போனா தேவல அது சிந்தை பண்ணல சிந்தை பண்ணினா போய் செத்து போறதுக்கு ஆசைப்படுறான்னு அப்படி இல்லை ஏதோ எங்கேயோ உள்ள அதோட டேஸ்ட் வருது Everyday you are tasting that state where there is no body. So really there is no fear. Fear also is only in the surface. In the sense of the state, there is no fear. There is no fear. If you go to the ego, where do you fear? Where do you fear? Where do you fear? Where do you fear? Where do you fear? பசிக்கும் சில பேருக்கு சாப்பாடுக்கு பசிக்கிற மாதிரி அந்த நிலைக்கு அதனால அமிர்தம் செய்வ மிருஷ் அதனால வித்தியாவிந்ததே வித்தியனால என்ன தெரிகிறது ஆத்மா நித்திய வஸ்து நமக்கும் நம்ம அனுபவத்தில் இருக்கிறத தான் சுழறி காட்டி தரும் அதனால தான் எவ்வளவு மரணம் பார்த்தாலும் நம்ம நம்ப மாட்டேங்கிறோம் வாழ்க்கைதான் பா அப்படி எல்லாம் சொல்றோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலே இருக்கேங்கிற அனுபவம் ஒருத்தர் எழுதி வச்சார நம்ம என்ன சொல்லுவோம் உயில் உயில் உயில் எழுதி வச்சாராம் என் பேர குழந்தையோட காலத்துக்கு அப்புறம் இந்த வீடும் என்னோட பேர்ல அப்படின்னு அவ்வளவு நிச்சயம் அப்படித்தான் நெனப்பில்லை நான் இருந்துட்டே இருக்கேங்கிறது எங்கேயோ கூடமா உள்ள ஒரு அனுபவம் இருக்கு வேடிக்கையா ஞானம் இப்படி தகட்டின்னு வரும் வெளியில இருந்துட்டே இருக்கேன் அது சரீரத்தில் ஆரோபணம் பண்றதா அஜ்ஞானமாகறது சரீரத்தில் ஆரோபணம் பண்றது அஜ்யானம் ஆகுது சரீரத்தை எடுத்து விடுங்கோ அது சத்தியம் உபாதி எடுத்து விடுங்கோ அது சத்தியம் ஆத்மனாவிந்தே வீரியம் வித்யாவிந்தே அமிர்தம் அந்த அறிவுனால்துங்கிற அறிவு வருது அந்த அறிவை வச்சு வாழற போது வீரியம் அனபிபத்துவம் விஷய விஷயங்கள்னால இவன் வந்து அபிபூத விஷயங்கள் வந்து இவன் அபிபவம் பண்ணல இவன் ஓவர் பவர் பண்ணல இவன் அடிச்சுன்னு போகல அனுபவங்கள் என்னலாமோ வரது வாழ்க்கையில துக்கேஷ்வனுவினமன சுகேஷு விகத்தஸ்பிரக வீதரா முனிட்சத்தை எவ்வளே தாபியுபம் ந்தி தஞா பிரதிவு சோச்சி அனேத்திமா பிரி நல்லி சா பூஜ்யமான பீடியமான சமாவோவேலட்ச அப்படின்னா அதெல்லாம் வந்து பாக்கியமா மானசிகம் இல்லை ரெண்டுலயுமே இவன் நில தருமாறலை ஸ்வசம் வேத்தியம் அவ்வளவுதான் சில பேர் மகான்களை பார்த்தோம்னா கோவிச்சுக்கிற மாதிரி எல்லாம் காட்டுவா அதெல்லாம் உபாதியில இருக்கும் ஆத்மாவில இருந்து விலகலை இருந்து விலகலை அவளுக்கு ஸ்வசம் வேத்தியத்தைக்கு தான் என்னவானாலும் அவன் ஞானம் தடுமாறவே இல்லை பிரகிருதியில இருக்கிற அனுபவங்கள் எதுவுமே அவளுடைய அனுபவத்தை எந்த விதத்திலையும் வைக்கல அப்படி அந்த ஆமவிகம் வீரியம் ஆம விந்த அந்த ஆமா இத்தியமேவே விச்சித்திரியோகாந்தி கஷ்ட சுரநீத பிராணி நிக்காயு ஜென்மஜராமரண ரோகாதி சம்பிராப்தி அஜ்யானா மறுபடியும் இறக்கிறது பலவித கஷ்டங்கள் அனுபவிக்கிறது இப்படி சுத்தி திரியறதுதான் ஆத்மாவை தெரிஞ்சுக்காததுனால வந்த லாபம் ஆத்மாவ தெரிஞ்சுக்காததுனால என்ன லாபம் கிடைச்சது இந்த கஷ்டங்கள்லாம் கிடைச்சது இந்த பிரமம் கிடைச்சது அதனால இதோடு பூரா நச்சேத் இகச்சேதே இங்கேயே புரிஞ்சுடாய் இகஜன்மனின்னு ஒரு அர்த்தம் சாமான்ய அர்த்தம் கிடைச்சிருக்கேனு தப்பிச்சு பார்த்துக்கோ அது சாமான்ய அர்த்தம் கோட்டை விட்டுவிடாதே இப்ப நீ பிறந்திருக்கிய லப்துவா கதஞ்சின் நரஜன்ம துர்லபம் தத்ராபிஸ்துவம் பாரதர்ஷனம் யாரு எல்லா பாக்யம் இந்த பாரத தேசத்துல பிறந்து சத் சங்கம் கடைச்சி இதெல்லாம் காதல விழுந்துட்டு யாரும் முக்திக்கு யத்தனம் பண்ணாம இருக்கானோட்டிங் ஸ்பிரிச்சுவல் தன்னை ஹனிச்சுக்கிறான் அழி அழிய வைக்கிறான் தற்கொலை பண்றான் அசத்த போய் பிடிச்சுக்கிறான் சத்த பிடிச்சுக்காம அசத்த போய் கிரகிச்சுக்கிறான் அதனால அது முதல் இது இகச்சேதே இங்கேயே இப்பவே இந்த ஜென்மாவிலேயே நீ தெரிஞ்சா சத்தியம் அஸ்தி உனக்கு வந்து பரம லாபம் வந்துடுத்துன்னு அர்த்தம் அர்த்தவத்தாவா சத்பாவோவா பரமார்த்ததாவா சத்தியம் வித்தியதே இங்கேயே பரமார்த்தம் இகனாக்க இப்ப கேட்டு பாத்தோக்கா டைம் எப்பவுமே வியாகரணத்துல வந்து டைம் பாஸ்ட் பியூச்சர் பிரசன்ட் எல்லாம் இருக்கு வியாகரணத்தில் இருக்கிறது ஆனால் அனுபவத்தில் பாஸ்ட் இருக்கோ பாஸ்ட் உங்களுக்கு அனுபவிக்க முடியுமோ நேத்தைக்கு இப்ப அனுபவிக்க முடியுமா லாஸ்ட் மோமெண்ட் இப்ப அனுபவிக்க முடியுமா முன்னால முடிஞ்ச கணத்தை அனுபவிக்க முடியுமா அனுபவம் பாஸ்ட்ல சாத்தியமே இல்லை அனுபவம் ஃபியூச்சர்ல சாத்தியமே இல்லை பியூச்சர் அனுபவிக்க முடியுமா நெக்ஸ்ட் மூமெண்ட் அனுபவிக்க முடியுமா முடியாது அனுபவங்கிறது தான் சத்தியமானால் பிரசன்ட் டென்ஸ் மட்டும் தான் அனுபவம் அது மட்டும் தான் சத்தியம் அந்த இது மட்டும்தான் சத்தியம் பாஸ்ட் வெறும் ஞாபகம் தான் மெமரி தான் அது அப்ப பிரசன்டா இருந்தது அனுபவிக்கிற போது பிரசன்ட்டா இருந்தது நிகழ்காலமா இருந்தது பாவி அனுபவிக்கணுமானால் அனுபவிக்கிற சமயத்தில் அது வர்த்தமான காலம் நிகழ்காலமா இருக்கும் எப்பமே அனுபவிக்கிறது நிகழ்காலம் தானே தவிர கடந்த காலமோ வரப்போற காலமோ யாராலேயும் அனுபவிக்க முடியாது நிகழ்காலம்ங்கிறது தான் சத்தியம் அந்த முமெண்ட்ல இப்போ இங்கே விதித்தம் அதுதான் பிரதிபோத விதித்தம் இப்போ இங்கே போதம் அந்த பக்கம் இந்த பக்கம் கால வச்சா பிரத்யம் பாஸ்ட் இஸ் தாட் பியூச்சர் இஸ் தாட் நௌ இஸ் நாட் தாட் அது கான்சிய பாஸ்ட் வந்து ஞாபகம் மெமரியா இருக்கிறதுனால நெனப்பு தான் பியூச்சர் வந்து பாவனை எக்ஸ்பெக்டேஷன் இமேஜினேஷன் தாட் தான் இப்போங்கிறது ஜால நெருப்பு அக்னி உணர்வு உணர்வோட அக்னி ஞானமயம் தபா ஞானமயமான அக்னி அது ஆர்திரம் ஜுவலதி ஜோதி அது நிகழ்காலம் அதனால எப்பவும் நிகழ் நிகழ் நிகழ் நிகழ் நிகழ்்தான் இருக்கு வர்த்தமானவிஷ்யத் அபஜத் யாதிச்சி யோக வாசிஷ்டம் சொல்றது எப்பவும் வர்த்தமான காலத்திலேயே கவனத்தை வச்சின்றிருந்தால் சித்தம் அச்சித்தமாயிடும் பூதம் பவிஷ்யத் அபஜத் பூத காலத்துக்கோ பவிஷத் காலத்துக்கோ கவனத்தை விடாம வர்த்தமான காலத்திலேயே கவனத்தை நிறுத்தின்றிருந்தால் சித்தம் சித்தாயிடும் ஏன்னா வர்த்தமானம் சித்து பாவி சித்தம் வர்த்தமானம்ங்கிறது மட்டும் சித்து அதனால நிகழ்காலத்தில் பிரசன்ட் மூமெண்ட்ல அந்த நௌத்து சித்து சித்து சித்து சித்து தான் இருக்கு போனா எண்ண அலைகள் பண்ணினா எண்ண அலைகள் இருக்கிற பொருள் அல்ல இருப்பில் இருப்பா இருந்து கொண்டே not made of thought அது நினப்பில்லை அது தாட் இல்ல அது வஸ்து அஸ்தித்வம் எக்ஸிஸ்டன்ஸ் அது வந்து வஸ்து அது இருப்பு அது வந்து நனப்பால பண்ணப்பட்ட பொருள் இல்லை அதை இப்பதான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர பியூச்சர்ல தெரிஞ்சுக்க முடியாது அதனால தான் அந்த குரு தத்துவமசி அப்படின்னா முடிஞ்சு நீ அதுவே அப்படிங்கிற கணத்தில் நம்ம கவனம் வந்து அந்த இருக்கும் பொருளை ஆலிங்கனம் பண்ணிக்கிறது இருக்கும் பொருளை உணர்றது இருக்கும் பொருளில் பிரவேசிக்க க்ஷமாக அந்த இருப்பில் போய் அந்த எண்ண அலைகள் தோஞ்சு கவன சக்தி அதுல இருக்கிறது அந்த உணர்வை நாடுறது அந்த பிரதீப்தமான ஜோதியை கிரஹிச்சுக்கிறது அலைகள் இல்லையானவும் அந்த இருப்பு தான் இருக்கு வர்த்தமானம் தான் இருக்கு நவுதான் இருக்கு அதில் இப்படி அறவேசண்டி இருக்கு அதுதான் அன்னைக்கு அந்த சுவாமிஜி அசங்கானந்த சுவாமிஜி வேசானுவர் மகாமண்டலேஸ்வர் சொல்றது போது மையனந்த மகா மகாம்பூத் சுகாம்பூதவ் பகுதா விஸ்வீச்சையாக உதேதி அஸ்தமாயாது விற்தைய சமுத்பத்தியந்தே வெளியந்தே விர்த்திகள் உதிக்கிறது இணைக்கிறது அஸ்தமிக்கிறது நான் எனக்கு ஒரு மாற்றமும் இல்லை அது எப்பவும் இகச்சேதவேதி தத சத்தியமஸ்தி இங்க இங்கே இங்க இங்கு இங்கன்னு தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர இப்போ இப்போ இப்போ இப்போ இப்போன்னு தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர பின்னங்கிறது கிடையாது முன்னாலங்கிறது கிடையாது அதனாலதான் ஸ்ருதி சொல்லித்து தெரிஞ்சுகிண்டேன்னு சொல்ல முடியாது தெரிந்து கொண்டே இருக்கேன் தெரிஞ்சுறது அதோட மர்மம் தெரிஞ்சுட்டேன்னு க்ளோஸ் இல்லை தெரிஞ்சுட்டேன்னா இட் பிகம் தாட் தெரிஞ்சுக்க போறேன்னா இட் பிகம் தெரிந்து கொண்டே இருக்கேன் அறிந்து கொண்டே இருக்கேன் அறிவாகவே இருக்கேன் முடிச்சான்னா அஜானம் வரப்போறதானா அஜான் எது ஃபியூச்சர்ல தெரியாத விஷயமும் அது அக்ஞானம் தெரிஞ்சுண்ட விஷயமும் அக்ஞானம் எது தெரிவிச்சுண்டே இருக்கோ அது ஆல்வேஸ் வர்த்தமானம் அந்த அயாம் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கின்றேன் அகம் அகம் அகம் அகம்ங்கிற அந்த சின்முத்ரை தான் ஞானியோட அறிவு அந்த சின்முத்ரை தான் ஞானியோட அறிவோட லட்சணம் மகா வாக்கிய பொருளுங்கிறது அந்த சின்முத்ரை தான் அந்த சின்முத்ரை ஞானிய விட்டு ஒரு காலத்திலயும் விலகவே இல்லை அந்த சின்முத்ரே ஞானியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற சித் குறிப்பு அந்த ஐ கரண்ட் ரமண பகவானை பத்தி பார்த்த வெள்ளக்காரெல்லாம் கூட கிரகம் ஐ கரண்ட் அவரோட சந்திதியில அந்த அகம் சிரோத அந்த தாரை அதுதான் தட்சிணாமூர்த்தி லக்ஷணம் அவர் சின்முத்ரையோட இருக்காருனா அந்த அந்த அகம்ங்கிற அந்த சிரோதஸ் இருந்துட்டே இருக்கு அஹம்ங்கிறது என்ன நௌதான் இப்போதான் இப்போ இப்போ இப்போ இப்போ இப்போ அப்படின்னா இப்போ ஸ்டேட் இருந்தா தான் டைம் எல்லாம் பேச்சு கிருத்த யுகமா திரேதா யுகமா சத்திய யுகமா கலி யுகமா எல்லாம் மனசு விரிஞ்சாதான் இப்போங்கறதுல டைமே இல்ல பிரபஞ்சமே இல்லை நான் நீ அவங்கிறதே இல்லை அது சதா காலாதிதமான சம்பித் ஸ்வரூபம் அந்த சம்பித்தை வந்து எண்ண அலைகள் கட் பண்ண கட் பண்ண காலம் ஆயிடும் எண்ண அலைகள் வந்து அதை தொடர்பு மாறிவிடும் காலமாக மாறிடும் கண்ட சம்பித் அந்த சம்பித்தை வந்து கண்டிக்கும் அந்த சம்பித் அவிச்சின்ன சம்பித் ஸ்வரூபமாக நிரந்தரம் இயங்க எப்பொழுதும் இங்கே இப்பவே விளங்கொண்டிருக்கிற அம்மை பொருள் அது சதா பிரகாசிச்சுண்டே இருக்கு அதை தெரிஞ்சுட் அவனுக்கு நஷ்டம் இல்லை இந்த விட்டு மனசு தெரிஞ்சுக்க போறேன் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை என்னமா தெரிஞ்சுக்கிறது அதுக்கு என்ன வழி எல்லாம் கேட்டா மகதீவி ஆமா நீங்க சொன்னீள் அது இப்படித்தானா அப்படின்னு கேட்டா மகதீவி நஷ்டி அதுக்கு ஒரு டெக்னிக் கொடுங்க எனக்கு ஒரு வருஷத்துக்குள்ள அனுபவம் வருமா மகதீ வினஷ்டி வேற ஒரு குரு கிட்ட போய் உபதேசம் வாங்கிக்கிண்டா மகதீ வினஷ்டி இருந்துட்டே இருக்கிறத அவமானப்படுத்துற நீ அவகணன பண்ற இருக்கிற வஸ்துவை கவனிக்காம விட்டு விடுற க்ணத்திலையும் ஜொலிச்சுட்டே இருக்கு ரொம்ப எலிசா ஒரு வழி சொல்லட்டுமா எல்லாம் எதையுமே அடையறத்துக்கு ஆசை இல்லையானாலும் ஒண்ணும் ஆகறதுக்கு ஆசை இல்லையானாலும் யாரும் ஆகறத்துக்கு யாருக்கு ஆசை இல்லையோ அவன் லௌகிக விஷயங்களையும் காமனிக்கலையும் மோட்சத்தையும் காமிக்கலை எல்லா ஆசையும் விட்டுட்டான்னால் இங்கேயே அந்த வஸ்துவாயிடுவான் ஏன்னா மனசுங்கிறது ஆசையால பண்ணப்பட்டிருக்கு அதனாலதான் பக்தி பண்றத அந்த பிரதி சரணாகதி கம்ப்ளீட்டா ஒன்றும் ஆசைப்படாம உன் இஷ்டம் என் மனசு வேலையே பண்ணல அந்த உணர்வு தான் இருக்கும் அந்த உணர்வு தான் இருக்கும் ஆஷாகி பரமம் துக்கம் நைராஷ்யம் பரமம் அந்த பிரதீதி பிரத்ய தரங்களை பூரா அவன் விட்டுட்டானால் நான் என்னோடது இது அது பாஸ்ட் பியூச்சர் எல்லாம் போயிடுத்து இருக்கிற இருப்பு அப்படியே விளங்கின்றே இருக்கு அது ஒன்னும் அடைய வேண்டியதில்லை பெரிய சொத்து கொடுக்கப்பட்டிருக்கிற சொத்து பூதவஸ்து விஷயம் அது அடைய வேண்டிய விஷயமில்லை அதனால அதனை அத வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது அது தெரிஞ்சிக்கலையானால் அனந்தா வினஷ்டி விநனம் ஜன்மஜராமரவிதலட்சணாசார்த்தி துணதோஷோ விஜானந்தோமணா பூதேஷு பூதூத स्थवेशु चरषुक आत्मतत्व ब्रह्म विचि विज्ञा साक्षात् धीरा धीमत प्रेत व्यावृत्य महंक्षण विद्यादस्म्लोकापरम्य सर्वात्क अदतन्ना समता ब्रह्मीर्थ இங்கேயே அத்வைதம் ஆபன்னாக சர்வாத் மாறிவிடுற எல்லாருக்குள்ளையும் இருக்கிற வஸ்துவை உணர்ந்து விட்டான் எங்கும் எல்லாத்துக்குள்ளையும் பூத்தேஷு பூதேஷு விசித்திய தீராக பிரேத்தியாஸ்மாக அமிர்தா பவந்தி இந்த உலகத்தை திருஷ்யத்தை நிவர்த்தி பண்ணி அமிர்தஸ்வரூபமான பிரம்மைத்திய பிரதி அமிர்தத்வம் இதை சொல்லி ஸ்ருதி வந்து நீ அடுத்தது முடிவில் இவ்வளவு ஞானத்தை சொல்லி ஒரு சின்ன கதையை சொல்லப்போறது அதை நாம நாளைக்கு பார்க்கணும் ஓம் அருணாக அருணாச்சல அருணாச்சலிவருணாச்சலிவருணாச்சல அருணாச்சல அருணாச்சல அருணாச்சல அருணாச்சல அருணாச்சலிவ ிாஷா